வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் தற்போதெல்லாம் பொது வாழ்க்கையில் ஈடுபவர்கள் ஏதோ ஒரு சுயலாபம் அல்லது தமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்களுக்காகவே பெரும்பாலானோர் முன்வருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஆதாயம் கிடைக்கும் என்றால் சிறிய சிறிய தவறுகளை கூட செய்ய தயங்குவதில்லை இது பொது வாழ்க்கையில் ஈடுபடுவருடைய இயல்பாக இருக்கக்கூடாது பொதுவாக நாம் பொது வாழ்வில் ஈடுபடும் பொழுது நடுநிலைமையை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறு நடுநிலைமையை கடைபிடிக்கும் பொழுதுதான் நம்மால் சிறந்து விளங்க முடியும் உதாரணமாக நம்முடைய முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் காமராசரை எடுத்துக்கொள்வோம் அவருடைய வாழ்க்கையில் அவர் நினைத்திருந்தால் எவ்வளவு செல்வம் சேர்த்திருக்கலாம் தான் எவ்வளவு சுகமாக வாழ்ந்திருக்கலாம் அந்த இரண்டையுமே அவர் செய்யவில்லை ஒரு காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் பள்ளிகள் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அந்த நிதி ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் அந்த பள்ளிகளை கட்ட ஒப்பந்தம் எடுத்த நிறுவனம் சந்திக்கும் பொழுது பத்து சதவிகித தொகையினை பங்குத் தொகையாக முதல்வருக்கு வழங்குவதாக அந்த நிறுவனம் கூறுகிறது அதை கேட்ட காமராசர் கோபப்படுகிறார் தன்னுடைய செயலாளரை அழைத்து அந்த பத்து சதவீத தொகையில் இன்னும் எத்தனை பள்ளிகள் கட்ட முடியும் என்று பாருங்கள் அதையும் சேர்த்து அந்த ஒப்பந்தத்தில் எழுதிவிடுங்கள் சொல்லிடுறாரு இதுதான் நடுவு நிலைமை என்பது ஏனென்றால் நாம் நடுவு நிலைமையிலிருந்து தவறிவிடலாம் என்று என்பதை விடுத்து நாம் நடுவு நிலைமையிலிருந்து தவறினால் நமக்கு நன்மை ஏற்படும் என்றால் அந்த நன்மையே தேவையில்லை என்று அப்பொழுதே அதனை விழித்துவிட வேண்டும் இதுதான் நமக்கு நம் சான்றோர் கற்றுக் கொடுத்தவர் இந்த வாக்கின்படி நாம் செயல்பட முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு செயல்பட்டால் கர்ம வீரரை புகழ் பெற முடியும் ஏனென்றால் வீட்டிற்கு தனியாக ஒரு குடிநீர் குழாய் இணைப்பு கூட வழங்கக்கூடாதுன்னு உத்தரவிட்டவர் அவர் நினைத்திருந்தால் இன்னும் எத்தனை வசதிகளை தன்னுடைய தாய்க்கு செய்திருக்கலாம் அரசாங்கத்திலிருந்து ஒரு குடிநீர் குழாய் இணைப்பை கூட தன் தாயிற்காக விளங்கவில்லையே அதுதான் நடுவு நிலைமை ஏனென்றால் அவர் அரசாங்கத்துக்கு முதல்வராக மட்டுமே இருந்தார் அந்த பதவியில் இருந்து தனக்கென எதையும் சேர்த்துக் கொள்ளவில்லை இதைத்தான் வள்ளுவர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் நடுவு நிலைமை நன்மை ஏற்படுமாயின் நடுவு தவறிவிடலாம் என்று எண்ணாவதை விடுத்து நடுவு தவறினால் ஏற்படும் நன்மையை அப்பொழுதே விட்டொழித்துவிட்டு நாம் நடுவு செயல்பட வேண்டும் அந்த நன்மையினை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்றார் அத்தகைய நிலையை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படை கொள்கையாக கொண்டு வாழ வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பனிரெண்டு நடுவ நிலைமை நன்றே தரினும் நடுவிகந்தே ஒழிய விடல் மீண்டும் குரல் நன்றே தறினும் நடுவிகந்த ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும்